வணக்கம் ஜூலை 6, இரண்டாயிரத்தி நச்சினை பொது அறிவு குவியலுக்காக மயிலாடுதுறை காயத்ரி நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கான விடைகள் 1. ஐக்கிய அமெரிக்க நாட்டுடன் இணைந்த ஐம்பதாவது மாநிலம் ஹவான் இரண்டு உலகில் அழியா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் ரோம் மூன்று காந்தி நிகேதன் ஆசிரமம் கல்லுப்பட்டி மதுரையில் உள்ளது இனி இன்றைய நச்சினையில் பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று லண்டன் மேயராக பதவியேற்ற முதல் இந்திய பெண்மணி யார் இரண்டு இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் மூன்று பீகார் காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் மீண்டும் சந்திப்போம் நேர்களில் நன்றி